सच्चिदाननंदय विश्वत्पत्ति हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नुम स्थंडिम मंत्रृदय भोग क्षेत्र यजेतमा பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு மேலும் உபதேசம் பண்ணுகிறார் பகவானை எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கோம் சண்டிலேன்னா பூமியிலேன்னு அர்த்தம் பூமியை சுத்தப்படுத்தி அதாவது பசுமாட்டு சாணத்தினால அது மாதிரிலாம் சுத்தப்படுத்தி சந்தனத்தை தெளித்து அதில் மந்திரங்களெல்லாம் எழுதி மந்த்ரஹ்யி மந்திரஹதின்னா மந்திர நியாசங்கள்னு அர்த்தம் அதில் பண்ணி அந்த பூமியில் பூஜை பண்ணுறது அப்புறம் ஆத்மனி ஆத்மானம் போகைஹி ஆத்மனி போகைஹி அப்படின்னு அர்த்தம் ஆத்மனிங்கிறதுக்கு ஷரீரத்தில் அப்படின்னு அர்த்தம் ஆத்மானம் அப்படின்னா ஆத்மாவை இதுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவை சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவை போகைகிஜேதா போகைகின்னு சொன்னால் தர்மமான சுகங்களை கொடுக்கறது இந்த சரீரத்துக்கு சந்தனம் பூசிறது பகவானுக்கு பூஜை பண்ண சந்தனத்தை சரீரத்தில் பூசிக்கிறது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணத்தை சாப்பிட்றது அந்த தூபத்தை அனுபவிக்கிறது பகவான் மூலமாக ஆத்மாவுக்கு போகங்களை கொடுக்குறது போகம்னா இந்திரிய விஷய சுகம் அதனால் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறார் பகவானை தியானம் பண்ணுறதே ஒரு உத்தமமான போகந்தான் இருந்தாலும் தர்மமான போகங்கள்னு சப்ளை பண்ணிக்கணும் சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாவுக்கு எதெல்லாம் சரீரத்து மூலமாக சுகம் கிடைக்குமோ அந்த சுகத்தை ஈஸ்வர சிந்தனையோடு கொடுக்கணும் ஏன்னா பகவான் சரீரத்தில் ஜீவாத்மஸ்வரூபமாக இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லி இதை சொல்லியிருக்கு அஹ போகைஹி யஜேத அப்புறம் சர்வபூதேஷு கஷேத்திரம் மாம் எஜேத சமத்துவேன எஜேத இப்போ பூமியில் வந்து மந்திரஹதங்களால் பூஜை பண்ணணும்னார் சரீரத்துல ஆத்மாவை போகங்களால பூஜை பண்ணணும்னு சொன்னார் அப்புறம் எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அதாவது கஷேத்திரன் க்ஷேத்ரன்னு சொன்னால் ஜீவாத்ம ரூபமாக இருக்கிற பரமாத்மாவை க்ஷேத்ரஜனை எஜேய்தா அப்படின்னா எப்படி எஜெய்த்தா அப்படின்னா சமதிஷ்டினால எல்லாம் உடம்பு மனசு எல்லாம் வேறையா இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஆனால் அடிப்படையாக இருக்கிற தூய உணர்வு சைத்தன்யம் ஒன்றா இருக்கிறதுனால அந்த சமதிருஷ்டினால் பூஜை பண்ணு விஷமத்தில் இருக்கிற அந்த வேற்றுமையில் இருக்கிற ஒற்றுமையை தியானம் பண்ணு சமதரிசனம் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் ராகத்வேஷம் யார்கிட்டையும் வைக்காதே யாரையும் பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு வச்சுக்காதே இல்லைன்னா எல்லாேடத்துலையும் சமமாக அன்பு செலுத்து சமமாக பகவான் இருக்கார் அந்த சம ரூபமாக இருக்கிறவர் பகவான் தான் ஆக பகவானிடத்துல தான் இப்படி எல்லா விதமான தன்னுணர்வுகளும் வேற்றுமைகளும் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன தெரிஞ்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேற்றுமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த பரமார்த்த தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் எல்லா ஜீாத்மாக்கள்லையும் இருக்கக்கூடிய பரமாத்மாவை பூஜை பண்றது அப்படின்னு அர்த்தம் சர்வபூதேஷுனா சம சர்வேஷு ஜீவேஷு மாம் கஷேத்திரஜம் மாம் எல்லாவற்றிலும் இருக்கிற சுத்த சைதன்ய ஸ்வரூபமாகிய க்ஷேத்திரத்தை நான் அந்த கஷேத்திராகிய தூய உணர்வை சமதிஷ்டியினால பூஜை பண்ணு அப்படிங்கிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த ஸ்லோகார்த்தத்தை பிறகு பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்